வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் முதல் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆண்டு ஜேம்ஸ் கிளார்க் ரோஸ் என்பவர் வடமுனையை அடைந்த முதலாவது ஐரோப்பியர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மின்சாரத்தால் இயங்கும்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசி வதை முகாம்களை உருவாக்கிய அடால்ப் ஜாக்மென் இஸ்ரேலில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டோக்கியோ பங்குச்சந்தையின் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னர் ரொடிசியா தற்போதைய ஜிம்பாப்வேயில் முதற் தடவையாக கருப்பினத்தவர்களின் அரசு பதவியேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கேபிள் நியூஸ் நெட்வொர்க் சிஎன்என் ஒலிபரப்பு சேவையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தெற்காசியாவில் சிறந்த நூலகமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் நள்ளிரவில் சிங்கள காவல்துறையினரால் எரிக்கப்பட்டதில் பல்லாயிரக்கணக்கான மதிப்புமிக்க நூல்கள் அழிந்தன இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நேபாள மன்னர் பீரேந்திராவும் அவரது குடும்பமும் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏ டி பன்னீர்செல்வம் சென்னை மாநில அரசியல்வாதி அமைச்சர் ஆயிரத்தி எண்நூத்தி ஆண்டு அமானுல்லா கான் ஆப்கானிஸ்தான் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மர்லின் மன்ரோ அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நர்கிஸ் ிய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்கன் ஃப்ரீமன் அமெரிக்க நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதவன் இந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு சுவாமி நாராயணன் இந்திய சமய தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜேம்ஸ் புக்கனன் அமெரிக்காவின் பதினைந்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஹான்ஸ் பெர்கர் ஜெர்மன்